மெய் உணர்தல் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளான் ஆம் மானா பிறப்பு மெய்பொருள் அல்லாதவைகளை பொருள் என்று தவறாக உணர்கின்ற மயக்க உணர்வால் சிறப்பில்லாத துன்பப் பிறவி உண்டாகும் மருள் நீங்கு மி குற்றம் அ மெய்யுணர்வை உடையவர்க்கு அம்மெய்யுணர்வு அறியாமையை நீக்கி இன்ப நிலையை கொடுக்கும் ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் உடைத்து நீங்கி மெய்யுணர்வு பெற்றவர்கடைந்துள்ள இவ்வுலகை விட அடைய வேண்டிய மேலுலகம் அண்மையில் உள்ளதாகும் ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயம் இன்றே மெய்யுணர்வு மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு ஐந்து புலன்களின் வேறுபாட்டால் வளர்ந்த ஐந்து வகை உணர்வும் முற்றுப்பெற்ற போதிலும் பயன் இல்லை எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பது அறிவு பொருள் எத்தன்மையதாய் தோன்றினாலும் அத்தோற்றத்தை மட்டும் கண்டு மயங்காமல் அப்பொருளின் உண்மையான இயல்பை அறிவதே மெய்யுணர்வாகும் கற்று ஈண்டு மெய்பொருள் கண்டார் தலைப்படுவர் ஈண்டு வாரீ கற்க வேண்டியவற்றைக் கற்று இங்கு மே மே்பொளை உணர்ந்தவர் மீண்டும் இப்பிறப்பிற்கு வாராத வழியை அடைவர் உள்ளம் உள்ளது ஒரு தலையா உள்ள வேண்டா பிறப்பு ஒருவனுடைய உள்ளம் உண்மைப் பொருளை ஆராய்ந்து உறுதியாக உணர்ந்தால் அவனுக்கு மீண்டும் பிறப்பு உள்ளதென எண்ண வேண்டா என்னும் செம்பொருள் காண்பது அறிவு பிறவி துன்பத்திற்கு காரணமான அறியாமை நீங்குமாறு முத்தி என்னும் சிறந்த நிலைக்கு காரணமான செம் செம்பொருளை காண்பதே மெய்யுணர்வு அழித்து நோய் எல்லா பொருளுக்கும் சார்பான செம்பொருளை உணர்ந்து பற்ற கெடுமாறு ஒழுகினால் சார்வதற்கு உரிய துன்பங்கள் திரும்ப வந்து அடையா காமம் வெகுளி மயக்கம் இவைம் விருப்பு வெறுப்பு அறியாமை ஆகிய இக்குற்றங்கள் மூன்றனுடைய பெயரும் கெடுமாறு ஒழுகினால் துன்பங்கள் கெடும்